நினைட்டு பேச கண்ணன் பாலும் அனுபவிச்சார்கள் தெரியுமா முழுதும் வண்ணை அளைந்து தொட்ட ஒண்ணும் முகழ் இளம் சிறுத்தா மறைக்கையும் அழுகையும் வஞ்சி நோக்கும் மண்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிக்க எழுகும் நிலையும் வெண்டயர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் வஞ்சி நோக்கும் மண்நோக்கும் தொழுகையும் கண்டயசோதை தொல்ல இன்பத்து இறுதி கண்டாலே குலசேகர வாக்கு இந்த கிருஷ்ணா வெண்ணையும் பாலும் திருடின்னு அடிக்கிருஷ்ணா இருக்க முழுதும் எப்பவுமே குழந்தைங்க சாப்பிடுறத விட அலையறதுதான் ஜாஸ்தியா அலை வீட்டில் பாருங்க ரொம்ப குறைச்சலா இருக்கும் அலைஞ்சு அசிங்கம் பண்ணும் நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்துட்டான் அம்மா என்ன பண்ணா இந்த குழந்தைங்க இருந்தா விருந்தாளி சாப்பிடக்கூடாது விருந்தாளி அவங்க அவங்க அண்ணன் பையனும் அக்கா பையனும் இருந்தா வீட்டில் சாப்பிட கூடாது என்ன பண்ணுவா டப்புனுக்கு ஒரு பருப்பையும் சாதத்தையும் நெய்யையும் போட்டு பெசைஞ்சு ஊட்டி நீ எதிர் ரூட்ல போய் விளையாடு எதிர் ரூட்ல போய் விளையாடு அப்படின்னு அனுப்பிச்சுடுவான் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வராது அப்புறமா அப்படி வெளியில போயிட்டு யோசிக்க வரக்கூடாதுன்னு சொன்னி வேலை பாக்கணும் போடுற எல போட்டு சாப்பாடு போட்டு இந்த குழந்தை வந்தா கரெக்டா பண்ணும்னா அனுப்பிச்சு சாப்பாடு போட்ட அது இப்படி வந்து இப்படி இந்த பயல பாத்து முத கேள்வி நாகப்பிடிங்கிற மாதிரி கேட்கும் இந்த குண்டு மாமா வரான்னு என்ன வெளிய போய் நீங்க பேசக்கூடாது என்ன எனக்கு மட்டும் நீ போடவே இல்ல எனக்கு போடும் நானும் சாப்பிடும் இப்பதான் சாதம் எல்லாம் சாப்பிட முடியாது போடு அப்படி ரொம்ப சீண்டு நீங்க மான மரியாதை போயிடும் அம்மா உள்ள போய் இலை இருக்காது நம்ம ஜனங்களுக்கு எப்படினா வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து அவனை எண்ணி ஒரு இலை வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பிசாசு இருக்குல்ல அதுக்கு ஒரு இலை சேர்த்து வாங்கணுமா இல்லையா எப்ப எது வாங்கினாலும் வீட்டில் இருக்கிற குழந்தைய கவுண்ட் பண்ணி தனியா மதிச்சு வாங்கணும் இது தெரியாது நம்ம ஜனங்களுக்கு வெளியிலேருந்து வந்தவனுக்கு மட்டும் இலை வாங்கிட்டு வருவோம் இது கேட்கும் இங்கே எனக்கு இலை போடுவோம் அந்த இலையில கட் பண்ணி ஒரு துண்டு மிச்சமா இருக்கும் அதை கொண்டாந்து துணு இலையை போடுவான் அந்த மாமாவுக்கு மட்டும் தெரியல இல்ல எனக்கு மட்டும் துணுண்டு அந்த மாமாவு வீட்டில் சாப்பிட சொன்னா அதை சாப்பிடும் கொஞ்சம் போட்டு உள்ள போய் சமையல் பாத்துக்கிறேன் சொல்லுவ சாதம் போட்டு போட்டு அங்கிருந்து பருப்பை கொண்டாந்து நெய்யை விட்டோன்னு அம்மா சொல்லுவா உனக்கு பெசைய முடியாது நான் பெசைஞ்சு வைக்கிறேன் நீ சாப்பிடுற மாண்டான் நான் பெசைஞ்சுக்குவோம் பெசஞ்சுக்குவேன்னு இந்த வாழைப்பு மாதிரி துணிந்து அந்த கை எடுக்கு அஞ்சு விரல் வாழப்பு மாதிரி அந்த வாழப்பு விரல் அப்படி வச்சு அப்படிங்க சாதம் சொல்லுவான் கை வைக்க அப்புறம் கடைசியா அவனை எப்படி பெசைடான்னு பார்க்கும் அவன் முழு நேர தொழிலா செஞ்சு பழக்க போட்டா எப்படி சாப்பிடுவான் அவன மாதிரி மெதுவாக அவனே உள்ள வச்சு ஒரு அழுத்த அழுத்தும் முடியாது இருந்தாலும் கடைசியில கோயிலுக்கு எரிச்சல காரியம் பண்ண தெரியல அப்படியே அயன் பண்ணும் துணி அயன் பண்ற மாதிரி எலையில அப்படியே சாதத்தை வச்சு பெசைய வரல அது தேய்ச்சை வைச்சு இந்த தேய்ச்சிட்டு தேய்ச்ச அப்படி எடுத்தா இந்த ஒரு ஒரு சோத்து பருக்க ஒட்டியிருக்க அப்படி ஒட்டி இருக்க சோக்கி வாய்ப்பு அதுவே சாப்பிட்டு ஒரு குழந்தை சாப்பிட்டது குறைவா இருக்கும் அலைஞ்சது ஜாஸ்தியா இருக்கும் தெரியுமா சாப்பிட்டா பரவாயில்லையா விஷயம் சொல்றேன் அலையாம அது சாப்பிட்டா சத்து வராது அலைஞ்சு வீணாக்குனா கூட குழந்தை சந்தோஷத்துல ஆரோக்கியமா இருக்கும் அது வீணாக்குதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா அது வீணாக்குற போது அதுக்கு வருகிற மகிழ்ச்சி இருக்கு அதை நீங்க சாப்பாட்டெல்லாம் கொடுக்க முடியாது நீங்க முந்திரி பருப்பு பிஸ்லா பருப்பு கொடுத்தா குழந்தை ஆரோக்கியமா இருக்காது அது சுதந்திரமா இருந்தா ஆரோக்கியமா இருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த கிருஷ்ணனா என்ன பண்ண வெண்ணையை தீங்க இந்த குழந்தை அயன் பண்ணிச்சு பாருங்க பாட்டு அப்படியே வரும் முழுதும் வெண்ணை அழைந்து அழைந்து அப்புறம் தொட்டு உண்ணும் தொட்டு இப்படி வச்சானா தொட்டு உண்ணும் கை எப்படி இருக்கு முகில் இளம் செருத்தாமரை கையும் தாமரை மாதிரி முழுதும் வெண்ணு தொட்டு ஒண்ணும் எழுகும் நிலையும் பயப்படுறான் அப்புறம் அழுகையும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிரு வாய் நெளிப்பதும் இந்த வாய் எப்படி நெழிக்கிறான் அந்த பய வெந்தோய் இந்த செவ்வாயும் அழுகையும் அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் இப்படி அம்மா அடிக்க வந்தோடனே அம்மா கிட்டே அந்த குழந்தை என்ன படிச்சா கையெடுத்துமோ மும்மா அடிக்கோதமா மும்மா அடிக்காதான்னு அப்படியே பயப்படுற மாதிரி நடிப்படைச்சா பாருங்க சஸ்வதிக்கு சிரிப்பு வந்துட்டு நம்ம அடிக்க போற போது குழந்தைங்க அழுதுட்டுன்னு வச்சுங்க சில குழந்தைங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி ஓர அழுதுட்டு அடிக்கலையா அப்படிங்க அடிச்சுட்ட சில பேர் ஊசி போனதுக்கு முன்னாடி ஊசியை எடுக்கலப்பாப்பா அதுக்கு இத்தனை கோடம் காட்டுற அப்படி சில டாக்டர் குத்துறதுக்கு அப்புறம் வலியிருக்காரு திரும்ப இந்த பக்கம்பா அது மாதிரி எதிர்பாராம அந்த சம்பவத்தை நடத்தி விடுறது அம்மா அடிக்க வரா அடிப்படமா தொழுகையும் அந்த நாராயணன் முத முதல்ல ஒருத்தையெடுத்து பாட்ட முடிச்சார் தொல்லை இன்பத்து இறுதி கண்டாள் தொல்லை இன்பம் மோட்ச சாம்ராஜ்யம் போயிட்டான் நீங்க சந்தோஷப்படுகிற விஷயம் போதுமா குழந்தை வெண்ண திருடி விளையாடினா நம்ம வீட்டு குழந்தைனா நீங்க எப்படி ரசிப்பீர்களோ அப்படி கடவுளை ரசிக்கலாம் அப்படி என்ஜாய் பண்ண ஒழிய கடவுளை அவரை பார்த்து பயந்து ஓடக்கூடாது அந்த கிருஷ்ணனுடைய நீலைகளை ஆழ்வார்கள் அப்படி பாடியிருக்கிறார்கள் அப்படி அனுபவித்திருக்கிறார்கள் அந்த கருணாமூர்த்தியினுடைய நீலைகளை கொச்சையா பேசலாம் யாருபால் அநாகரிகமா பேச அசிங்கமா பேசும் கோவம் மூடனே உனக்கு நாராயணனுடைய மேன்மை தெரியுமா அவர் மதுசூதனர் வராகமூர்த்தி நரசிம்மமூர்த்தி பாமனர் தத்தாத்ரேயர் பரசுராமர் ராமர் இப்படி எல்லாமே விளங்கின மேன்மையானவர்தான் அவரை பழிச்சு பேசாதே மகாபாவி அப்படின்னு பீஷ்மன் பேசினார் நாராயணனுடைய மேன்மை தெரியும் பேசுறேன் பாவி அப்படி சிசுபால் இன்னும் ஆரம்பிச்சான் கண்ணோ பின்னாடி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு எம்பத்தி மூணு அந்த சிசுபாலன் பிறக்கிற விசித்திரமா பொறந்தான் அதாவது எப்படி விசித்திரமா பிறந்தாலும் நாலு கை மூணு கண்ணு இந்த மாதிரி விசித்திரமா பொறந்தான் உங்க அம்மா பிள்ளைய பார்த்து ஆச்சரியப்பட்ட ஐயோ இப்படி இருக்கே இந்த பிள்ளை ஐயோ குழந்தை இருக்கு அப்படின்னு அப்ப இந்த குழந்தையெல்லாம் வரிசா தூக்குற மாதிரி கிருஷ்ணன் வந்து இந்த குழந்தையை தூக்கினா தூக்கினவுடனே அவனுக்கு எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா கையை எக்ஸ்ட்ரா கண்ணா மறைஞ்சு நார்மல் ஆயிட்டான் அப்ப அசரீதி கேட்டது தொட்டபோது இவனுக்கு கையும் தலையும் மறைந்ததோ அவனால் அவனுக்கு மரணம் உறவு காரி அவசிபாரந்தி அம்மா ஒன்னே சொன்ன அய்யோ கிருஷ்ணா நீ என் பிள்ளைய கொல்ல நான் என்னடா பண்ணுவேன் பிள்ளைய கொல்லாந்திரா கொல்லாதுரா நான் என்ன பண்ண முடியும் இருக்குமென்றதான் மாத்த முடியும் அதான் ஒண்ணு பண்ணேன் என்ன என்ன ஒரு நூறு தப்பு பண்ற வரைக்கும் நூறு தப்பு முடிச்சுட்டோம் அப்புறமா கொண்டு யோசிச்சு பார்த்தான் சரி உனக்கு வர வேணா நூறு தப்பு பண்ற வரைக்கும் அந்த பையன் கொள்ள மாட்டேன் அப்படி அதெல்லாம் என்னிக்கிட்டே நான் எழுபத்தெட்டு எழுபத்தொன்பது எண்பது எம்பத்தொன்னு எம்பத்தி ரெண்டு வரைக்கும் என்னன்னு இல்லையா உனக்கு இவன் என்ன என்ன அந்த பையன் வேணும்னு இன்னும் வீம்பா தப்பு என்ன என்ன கிட்டு இருக்கிறேன் நான் மன்ற அயோகத்தை என்னைக்கோ இது பா நூறு அப்படின்னு ஆன உடனே கிருஷ்ணன் கையிலேருந்து சக்கராயுதம் வரட்டது நேரம் போய் சிசுபாலன் ஒரு வெற்றி திரும்பி வந்து சிசுபானன் மாண்டா என்ன ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டா அவன் இவ்வளவு நாள் செய்த பிழைகளையும் பகவான் மன்னித்து மன்னித்து மன்னித்து அவனுக்கு திருந்தணும் எண்ணம் வரல சந்தர்ப்பம் வந்து திருத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரல சிசுபானன் மாண்டு கிழ இந்த ராஜாக்கள் ஏற்கனவே ஜனாசந்த கொண்டாச்சு இப்ப சிசுபாலனை கொண்டாச்சு ஒரு மாதிரி கலையபரமா போச்சு அந்த இடமே சபா மண்டபமே இப்ப ஒரு மாதிரி கலையபிரமா ஆயிருக்கு இந்த சூழ்நிலையில தருமன் மெதுவா வியாசரை பார்த்து கேட்டா என்னுடைய பிறப்பால் நிறைய அரசர்களுக்கு மரணம்னு பெரியவர்கள்லாம் சொன்னார்கள் நான் இப்ப ஒரு நகரத்தை நிர்மாணித்து மண்டபத்தை கட்டினா இப்படி சிசுபாலன் மாண்டு போறான் இதெல்லாம் நடந்து போச்சு ஜாஷந்தன் செத்து என்படி ராஜாக்கள் செத்து போறதுங்கிறது முடிஞ்சு போச்சா சந்தோஷமா இருக்கலாமா ராஜாக்கள்லாம் செத்து போறது முடிஞ்சு போச்சாம் சொன்ன இப்பதான் ஆரம்பமாச்சு இது பிள்ளையார் சொல் இனிமே வரிசையா அந்த வேலையை எல்லாம் செய்வோம் வரிசையா வந்து உங்ககிட்ட சாப்பா விதி அப்படி இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆஹா நான் அரச குடும்பத்துல பிறந்து எல்லா அரசியும் என் வேலை அப்படின்னா எனக்கு மனசு கேட்கலயே நான் இனிமே எப்படி போறேன் ஒரு அரசனாவே இருக்க மாட்டேன் சாத்வீகமான மனுஷனா மாறப்போறேன் எப்படி தெரியுமா எப்படி என் மனைவியே ஒருத்த கையப்பிடிச்சு விட்டா கூட நான் அவன கொல்ல மாட்டேன் அவ்வளவு பொறுமையா மாறிடுவேன் யாருக்கும் கோபம் வரக்கூடிய விஷயம் அந்த நிலையில கூட நான் பொறுமையா இருப்பேன் நான் கோவப்படாம இருப்பேன் நான் கோவப்படாமே இருந்துட்டா ராஜாக்க சாக மாட்டாங்க இல்லையா சொன்னார் லேட்டா சாவாங்க அன்னைக்கு ஒன்னு ஜாகாம இருக்கலாம் எல்லாம் அவருடைய ஊருக்கு திரும்பினார்கள் எல்லாம் ஊருக்கு திரும்பி இருந்த போது அவர்கள் ஊருக்கு அங்க திரும்பி போன பிறகு இந்த யாகம் எப்படி இந்த யாகத்தினுடைய மேன்மை என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள் எங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் அது மாதிரி அச்சனாபுரத்துக்கு போன உடனே துரியோதனால சாப்பிட முடியல தூங்க முடியல மனசு அவனுக்கு ஒரு அதே நினைப்பு அவன் எப்படி வசதியா இருக்கான் அவனுக்கு என்னென்ன பொருள் கிஃப்டா வந்தது என்னென்ன நன்மை வந்தது ஒன்னா யோசித்துக் கொண்டே இருக்கான் இங்க அடுத்தவங்க நல்லா இருக்கிறத நம்ம நினைச்சு கஷ்டப்படுறதுன்னு ஆரம்பிச்சா நம்ம எப்படி நிம்மதியா இருக்க முடியும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஒண்ணு தப்பே கிடையாது நான் நல்லா இருக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் சௌக்கியமா இருக்கணும் உதவணும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் சந்தோஷமா சேர்ந்து சாப்பிடணும் நோய் இல்லாம நொடி இல்லாம வாழணும் சந்தோஷமா போய் சேரணும் இது நினைச்சா ஒண்ணு தப்பையே கிடையாது இது எல்லாரும் நினைக்கலாம் எதுவும் வீட்டுக்காரர் நல்லா இருக்கக்கூடாது அவன் தூக்கி உள்ள வச்சு பாக்கணும் அவன் வீணா போகணும் இவன் இல்லாம இருக்கணும் அவன் சந்தோஷம் நடந்தா எனக்கு ஆகவே ஆகாது அவன் சிரிக்கவே கூடாது எவருமே சிரிக்க கூடாது இப்படி எல்லாம் பண்ணா நம்ம எப்படி நிம்மதியா இருக்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே என்னன்னு கேட்டான் எல்லாரும் அவமன் சந்தோஷத்தை அடுத்தவன் துக்கத்துல வச்சிருக்கான் அவன் துக்கப்பட்ட சந்தோஷமா இருப்பேன் அவன் நல்லா இருந்தா நான் வருத்தமா இருப்பேன் எப்படி முடியும் நான் வீடு வாங்கணும் அதே மாதிரி இன்னொருத்த வீடு வாங்கப்படாது நானும் வீடு வாங்கி அவனு வீடு வாங்கிட்ட அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னா ஏன் மரியாதை என்ன ரெண்டு பேரும் வீடு வாங்கக்கூடாது நான் வாங்குற போது அவனு வாங்கிட்டு அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு நான் மட்டுமே வாங்கணும் அவன் வாங்காம இருக்கணும் இல்ல முடிஞ்ச பட்சம்னா என்னன்னா வாங்காம இருந்தாலும் பரவாயில்ல அவன் வச்சிடணும் எப்பவும் சந்தோஷம் வீட்டுல வந்தா கூட ஏன் ஒரு மாதிரியா இருக்குல பெரிய கல்யாணம் பண்ண வாழ்ந்து போயிட்டேன் அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு வந்திருக்கு பிடிக்கல என்ன இழவோன்னு பாக்கிறதுக்கு என்ன கல்யாணம் ஒண்ணுதான் கருமாறியும் ஒண்ணுதான் அப்படி பேசுவோம் வெறுப்பு எல்லாத்திலையும் எரிச்சல் எல்லாத்திலையும் துக்கம் இவர் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க சொல்ல மாதிரி நான்கு பேர் எழுதிருக்க எழுந்தபோது எழுதிருந்தேன் நாலு சேர்ந்து வீட்டுல பிளான் பண்ணுவோம் எல்லாருமே ஜாலியா வெளியே போலாமா போலாம் போலாம் எங்க போலாம் எங்க போகலாம் போலாம் அப்படின்னா ஒரே ஒரு நாள் அந்த சந்தோஷத்தை கெடுப்பாங்க ஏன்னா நான் வரல ஏன் வரல ஏன் வரல எதுக்கு வரல கேட்காதிங்க நான் வரலா வரல ஏன் உனக்குதான் வேலை இருக்கா ஏன் வேலை என்னன்னு எத்தனை நாளா கேட்டுருக்கா இன்னைக்கு மட்டும் ரொம்ப பெருசா கேட்டேன் நடிக்காதிங்க நடிக்காதிங்க நான் வரலாம் வரல சரி அப்ப யாரும் போவேண்டாம் நீங்க போங்க ஜாலியா போங்க நீங்க போங்க ஜாலியாங்கிறத நெருப்பு மாதிரி சொல்லுவாங்க ஜாலியா நான் என்ன எல்லும் போடணும் தான் தள்ளியும் போட்டுக்கணும் எல்லாரும் துக்கமாவே இருக்கணும் இதெல்லாம் எத்தனை வீடு தெரியுமா சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நோயில இருந்து வெளியே வர நான் சொல்றேன் வாழ போற கால கொஞ்சம் வெரி ஷார்ட் நமக்கு எல்லாம் நினைக்காங்க நினைக்கிறீங்க போட்ட கணக்கெல்லாம் போகுது அப்புறம் ஏன் மாறி போச்சு வாக்கிய பஞ்சாங்க படி அவர் போயிட்டாரு என்ன மண்ணும் ஓரவம் போயிடுச்சு மாத்த முடியுது கொஞ்ச நாள் வரைக்கும் எப்ப பாரு சந்தோஷத்தை கெடுத்துட்டு சில பேருக்கு வாழ்ந்துருப்பாங்க ஏதாவது ஒரு கார் சார் ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிடணும் போறோம் எவ்வளவு சாப்பிட முடியும் ஹோட்டல் ஐட்டம் மூணு ஐட்டம் சாப்பிடலாம் ஒரு சாலிட் ஐட்டம் சாப்பிடலாம் ஒரு லிக்விட் சாப்பிடலாம் சூப் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சன்னா பட்டோராவோ இல்ல என்ன ஒரு பரோட்டா சைட் டிஷ்ஷோ ஏதாவது ஒன்னும் சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிடலாம் அப்புறம் ஆரஞ்சு ஜூஸோ இல்ல ஒரு பாலோ மில்கோ அப்போ ஜவுரியத்துக்கு ஏற்ற மாதிரி பர்சு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒன்னும் சாப்பிட்டே ஆயிடுச்சு வெளியே வரலாம் என்ன சாப்பிட முடியும் இஞ்சி போனா டோட்டலா நாலு ஐட்டம் தான் ஒரு ஹோட்டலுக்கு போனா சாப்பிட முடியும் ஸ்வீட்ஸ் அப்புறம் ஒண்ணு அப்புறம் ஒண்ணு அப்புறம் காஃபியோ பாலோ சாப்பிட்டே ஆகிடுச்சா நாலு ஐட்டத்துக்கு மேல மனுஷனாலும் சிக்க முடியாது ஒரு ஹோட்டலுக்கு போனேன் சந்தோஷமா வெளியே வந்தாலே போனோம் சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா என்னைக்கும் என்ன சாப்பிட்டு எடுத்து வரும் கல்யாண ஊர்ல சில பேர் பாத்தீங்கன்னா இலையில மூக்கப்பிடிக்க சாப்பிட்டுட்டு கை கழுவ போறதான் வச்சிருப்பான் அத பரிதாபமா பாப்பான் நம்ம திங்க முடியலாம் வரும் அடப்பாசி அண்டாவா திங்க முடியுமா அது இன்னும் மற்ற பேர் திங்குறத பரிதாபமா அப்படியே என்ன திங்க சந்தோஷமே இல்ல என்ன திங்கலயோ அது மனசுலயே நிக்கிது அப்படி என்ற வாழ்ந்த பற்றி எனக்கு மகிழ்ச்சி குறைவாக வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க்கை மகிழ்வதற்கு தரப்பட்டது இது ஒரு திருவிழா வாழ்க்கை நமக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா கொண்டாட்டு போயிடுச்சார் அழுது வடிஞ்சு எவ்வளோ பாரு பாரதத்தை ஒதுக்கி வச்சுட்டு மகா கவி பாரதி பாஞ்சாலி சபதம் பாடி இருக்கிறார் பியூட்டிஃபுல் அருமையான கவிதை கவி பாரதி ஏன் பாஞ்சாலி சபதம் பாடினார் அது ஒரு பெரிய கதை அதாவது இந்தியா விடுதலை இடையணும் பாரதி நினைக்கிறான் அப்ப வந்து பாஞ்சாலி சபதம் பண்ண உணர்ச்சியை கொண்டு வந்தா இந்தியனுக்கு ரோஷம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணின பாரத கதையில அந்த பாஞ்சாலி சபதம் பண்ற பகுதியை மட்டும் எடுத்து அதை ஒரு பெரிய காவியமா பாடுகிறார் மகாகவி பாரதி இதுக்கு நான் என்ன சொல்றது பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது ஒரு குரூப் போட்டோ எடுத்துருப்பாங்க சில பசங்க ஐம்பது பேர் சேர்ந்து மூஞ்சி எலுமூண்ட் அப்படி திரும்பி ஒரு சைட்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பான் பள்ளிக்கூடத்துல அந்த பையன் நாற்பத்தஞ்சு வயசுல பெரியாள் ஏதோ ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்ச படத்தை கண்டுபிடிச்ச பள்ளிக்கூடத்தில் தலைவர் அந்த சின்ன வயசுல படமே கிடையாது ஆனா அந்த பள்ளிக்கூட குரூப் போட்டோ இருக்கு அதை கண்டுபிடிச்சு வாங்கி அந்த அத்தனோண்ட இடத்த மட்டும் ரவுண்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டர்ல கொடுத்து பெருசாக்கி அட்டவரமா போட்டான் பள்ளிக்கூடத்தில் தலைவர் அப்படின்னு போட்டா எப்படி ஒரு குரூப் போட்டோல ஒரு போட்டோவை ஸ்கிட் பண்ணி எடுத்து என்லார்ஜ் பண்றானோ அது மாதிரி மகாபாரதம்ங்கிற குரூப் போட்டோல பாஞ்சாலி சபத பகுதி என்பதை எடுத்து மகாகவி பாரதி என்லார்ஜ் பண்ணி காட்டினார் பாரத மக்களுக்கும் ரோஷம் வரட்டுமேன் இந்த பாஞ்சாலி சபதம் பாரதிக்கு வாங்கி கொடுத்த புகழை வேற எந்த பாட்டும் வாங்கி தரல பாரதி என்ன எழுதியிருக்கிறார் பாஞ்சாலி சபதம் பாடி இருக்கிறார் நிறைய கவிதை எழுதியிருக்கிறார் கற்று எழுதிருக்கிறார் வசன கவிதை எழுதியிருக்கிறார் ஆனா பாஞ்சாலி சபதம் இந்தியாவில் பரவன அளவுக்கு மற்ற இலக்கியங்கள் பரவல பாரதியாருடைய ரொம்ப சிறந்த கவிதை குயில் பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு நமக்கு பல பேருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அது இயல் தமிழ் இயல் தமிழ் அப்புறம் கண்ணன் பாட்டு கொஞ்சம் தெரியும் டி கே பட்டம் பாடி எல்பிரக்கார்ட்லாம் வந்தது சின்ன பழம் கொண்டு தருவான் பாதி திங்க போதிலே தட்டி பறிப்பான் என்ன பன் என் அதனை கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை இது ரொம்ப பாப்புலரான சாங்ஸ் உங்களுக்கு எப்படினா கண்ணன் பாட்டு எல்பிராட்ல வந்து பாப்புலர் ஆயிப்போச்சு இதுவும் பாரதியாருடைய பாடல் தான் குயில் பாட்டு தெரியவே தெரியாது என்னன்னா இயல விட இசைய விட நாடகம் வந்து ரொம்ப செல்வாக்கா எப்பவுமே இயல்னா பாட்டு கவிதை எழுத்து பேச்சு இதெல்லாம் இயல் இசை வந்து பாடுறது நாடகம் எல்லாம் கலந்தது இயலும் இருக்கும் இசையும் இருக்கும் நடிப்பும் இருக்கும் அது முத்தமிழ் மூணாவது தமிழ் உயர்ந்த தமிழ் செல்வாக்குடைய தமிழ் நீங்க செல்வாக்க விட நாடகத்துக்கு செல்வாக்கு முடிவு பண்ண நாடக ஒன்னு விட நாடகத்துக்கு அவ்வளவு செல்வாக்கு பாரதி இயல் தமிழ் குயில் பாட்டு எழுதியிருக்க அற்புதமான கவிதை காலை இளம் பதி வீசும் கதிர்களிலே நீல கடலோர் நெருப்பதிலே போல் மோகனமாம் வந்து தழுவும் வளம் சார் கரையுடைய தென்புதுவை என்னும் திருநகரின் மேற்கே சிறு மேவும் ஒரு மாஞ்சோலை அந்த மாஞ்சோலை அதனிலோர் காலையிலே வேடர் வாராத விருந்து திருநாளில் பேடை குயில் செல்வாக்கார <ion> நாடகத்தவள் இன்னொரு முடியும் அவசியம் கிடையாது போயிடும் சிந்திக்கிற திறன்பிந்த வேணும்விதை எல்லா உருப்படணும் எண்ணமே வராத கட்டுரைகளை தேடி படிச்சீங்கன்னா அறிவு வளரும் அப்ப எப்படி நாம எப்படி தொழில் அதிபராக எத்தனை கம்பெனி நடத்தலாம் எத்தனை வியாபாரம் பண்ணலாம் டைனமிக்க கதை படிக்க ஆரம்பிச்சான் அவன் கதை முடிஞ்ச போச்சு ஒரே கற்பனையிலே மனசு ஓடிக்கிட்டா இருக்கும் ஒவ்வொரு சீரியல் வரும்போது அவன் என்னன்னா இவன் என்னன்னா இவன் என்ன செத்தான் அவன் என்ன கொலை பண்ணான் அவனுக்கும் என்ன சம்பந்தம் அது கற்பனை வெறும் அது என்ன சம்பந்தம் அவங்களுக்குள்ள நீ பாத்துக்கியா நீ இன்னும் நீ பார்த்தவொடனே எனக்கு சொல்லு என்ன பைத்திய மாதிரி அலையிறாங்க அறிவ வழக்கணும் இயல் தமிழ் தான் இசை தமிழகம் இசைத்தமிழ் நாடகத்துக்கு நாடக தமிழ் தான் முடிவு பண்ண தேசப்பற்று தேச விடுதலை அதெல்லாம் பாஞ்சாலி சபத்துக்குள்ள வச்சா சொல்ல போற போது உங்க மனசுலேங்கிறது முன்னரைய சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் துரியோதனை பொறாமையில பேசலாம் தனியா பேசுறான் தனியா பேச ஆரம்பிச்சாச்சு நிலைமை முத்தி போச்சு தனியா பேசிட்டு என்ன சொல்றான் பாண்டவர்கள் சௌக்கியமா இருக்க வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்க முடியாது பாண்டவர் முடி உயர்த்தே இந்த பார்மீசை உலவிடும் நாள் வரை நான் ஆண்டதோர் அரசாகுமா எனது ஆண்மையும் புகழமோர் பொருளாகுமா காண்டக வில்லுடையோ அந்த காளை அர்ஜுனன் கண்களிலும் மாண்டக திரல் பீமன் தட மார்பிலும் எனது இகழ் வரைந்துள்ளது எங்க பீமனுக்கு மார்பு அகலமா இருக்கும் அது இவனுக்கு வயிறு எரியுதான் அதுக்கே இவன் வயிறு எரியும் அவன் மார்பு அகலமா இருக்கிறதே எனக்கு வயிறு எரி அவன் அவ்வளவு பற்றி என்ன பண்ண முடியும் திறல் பீமன் தட மார்பிலும் எனது இகழ் வரைந்து உள்ளதே அதாவது இன்வெர்சன் நல்லா இருக்க கூடாது அவனுக்கு என்னென்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற தருமன் வந்து இந்த ராஜசூரிய யாகம் பண்ண போது தப்பு பண்ணிட்ட என்ன தப்புன்னா தெரியுங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்தா இப்போ இந்த விழா நடக்கணும்னா ஒவ்வொருத்தரும் வேலையை இந்த ஜம்கான் ஓட்டுரு போடணும் மைக் ஒருத்தர் பாத்துக்கணும் போஸ்டர் ஒருத்தர் பாத்துக்கணும் அந்த பூஜை பூஜை ஒருத்தர் பாத்துக்கணும் எல்லாம் ஒருத்தர் பார்த்தா தான் கரெக்டா டக்கு டக்கு நடக்கும் எல்லாம் ஒருத்தரே பாக்க முடியாது வேலையை வேலையை பங்கி கொள்வோம் பங்கிட்டுக் கொள்வோம் அது மாதிரி இந்த யாகம் நடத்துற தருமர் என்ன பண்ணிட்டாரு இப்ப பிராமணர்கள் வருவாங்க யாகத்துக்கு சம்பாவனை கொடுக்கணும் அவங்களை இந்த வேலை யார்ட்ட அஸ்வத்மா நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு அப்புறம் வர்ற ராஜாக்களுக்கு எல்லாம் மரியாதை பண்ணணும் சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாம் இது மாதிரி வேலையெல்லாம் நல்லா சாப்பாடெல்லாம் நடக்குதான் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை ஒவ்வொருத்தர் ஒப்படைத்த போது துரியோதன்க தம்பி முறைதானே உரிமையில தருமருக்கு தம்பி தானே துரியோதனை அவங்கிட்ட என்ன வேலை குடுத்துக்கிட்டாரு துரியோதனா நீ என்ன பண்ற இங்க வர்ற ராஜா எல்லாம் கிப்ட் கொண்டாடுவான் ஒரு மரியாதைக்கு கொடுக்கறதுக்காக அதெல்லாம் நீ வாங்கி வைக்கினர் இந்த வேலையை அவனுக்கு கொடுக்கலாமா அவருக்கு வந்து யார் யார் என்னென்ன பரிசு கொடுக்கிறாங்களோ அதை வாங்கி வைக்கிறான் கலசங்களும் மாணிக்க குவியல்களும் பச்சை மரகடத்திறலும் நன்முத்துக்களும் பூனிட்ட திருமணிதான் பல புதுப்புது வகைகளில் பொலிவன அவர் காணிக்கையாய் கொணர்ந்தார் ஐயோ காணிக்கையாய் இவ்வளவு கொணர்ந்தாங்களே நால் வகை பசும் ஒரு நாலாயிரம் வகை பணக்குவையும் வேல்வகை வில்வகையும் அம்பு விதங்களும் தூணியும் வாழ்வகையும் என்னென்ன பரிசு கொண்டு பரிசு சொல்றாங்க பாருங்க பால்வளர் மன்னவர் தான் அங்கு பணிந்ததை என்னுள் மறந்துடுமோ நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இல்ல இப்படி சொல்ற யாரோ ஒருத்தர் கல்யாண பத்திரிகை வச்சிருக்கிறார் அவர் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு பரிசு கொடுத்துட்டு போனவர் அந்த பத்திரிகை பிரிச்ச உடனே மனைவி கிட்ட கேட்போம் பாருமா அவர் கல்யாண பத்திரிகை வச்சிருக்கிறாரு அவருக்கு நாம ஏதாவது மரியாதை பண்ணணும் நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தாரு அவர் என்ன பண்ணாரு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சானோ அதே மாதிரிதான் செய்யணும் அதை விட ஒரு ரூபாய் மேல கொடுத்தா அவனுக்கு ஏதாவது ஆயிடும் ஒரு ரூபாய் கீழே கொடுத்தா நம்ம கௌரவம் போயிடும் அவன் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா நம்ம ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் அவன் ஒரு மில்க் குக்கர் வாங்கி கொடுத்தா நம்ம பதிலுக்கு ஒரு மில்க் குக்கர் வாங்கி கொடுக்கணும் அவன் வேறு பொம்மை வாங்கி கொடுத்தா நம்ம பொம்மை வாங்கி கொடுக்கணும் அவன் செக்காக கொடுத்தா நம்ம செக்கா கொடுத்த அவன் என்ன குடுத்தா அப்படியே கொடுத்தோம் அதான் நம்ம கணக்கு செட்டில்மெண்ட் இதான் நம்ம பழக்கம் நம்ம கேப்போம் வீட்டுல கேப்போம் ஏமா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரு அவர் என்ன கொண்டாந்தாரு ஞாபகம் அந்த மாதிரி சொல்லுங்க நான் எத்தனை கண்டா எத்த கண்டாரு எனக்கு என்ன தெரியும் கல்யாணத்துல எங்கயோ நான் பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஞாபகமே இல்ல அப்ப நம்ம எதிர்விட்டு தான் உட்காந்துருக்குற கோயம்புத்தூர் இருந்தேன் கார்டி வெளியே வீட்டை விட்டு சாயங்காலம் காரை வெளியே இருந்தாரு பக்கத்துல அவர் எண்ணிக்கு கார் வெளிய சாயங்காலம் புறப்பட்டாலே அவர் மீட்டிங் போறாரு அப்ப வேறே போட்டேன் ஒரு கோயில் குளத்துக்கு போக மாட்டேனா அவரே சொல்லுவார் உங்களுக்கு இந்த மாசம் ஒரு பதினெட்டு தடவை மீட்டிங் இருக்குமே அவர் கணக்கு போடுவாரு நமக்கு மறந்து இருக்கும் அவர்தான் சொல்லுவார் எவ்வளவு பேர் எவ்வளவு வேலை பாக்குற நமக்கா நம்ம வேலையா அவன் பாத்துற இவன் சொல்றேன் என்னென்ன பறிச்சு கொடுத்தாரு பாருங்க வர வேணாம் என்னென்ன கொடுத்தானா இதெல்லாம் லிஸ்ட் சொல்லிட்டு இதெல்லாம் தபசியர் போர் பதம் கிடிக்கதை படிப்பவன் பொறுவென்றும் பழதினையின் முடிவென்றும் நிற்போன் மர தன்மையில்லான் பழவழ தருமனுக்குமனுக்கு இந்த மாநிலம் வண்ண அவர் தந்தார் தம்பியர் தோல்வலியால் இவன் சக்கரவர்த்தி என்று உயர்ந்ததும் இவன் என்ன பெரிய சக்கரவர்த்தி தம்பியினுடைய தயவுனால பெரிய ஆளா காட்சி கொடுக்குறான் இவனுக்கு எப்படி பொறுவன் இவன் இளமையின் வளமைகள் அறியா எனக்கு தெரியாத ஒரு நோய் நம்ம யாராவது பாடுறாருல்ல பிரமாதமா பாடுறாரு ஒரு பெரிய பாடகர் இன்னைக்கு புகழ் உச்சியில் இருப்பார் அவரை பத்தி நம்ம சந்தோஷமா சொல்லுவோம் அவருக்கு பக்கத்தெருவில் இருப்பாரு இல்ல உறவுக்கார இருப்பாரு அவர் சொல்லிக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு சொன்னீங்கல்ல அவர் நல்லா பாடுறார் பிரமாதமா என்ன பாடு பத்து வயசுல ஆஃப்டிரோட அலைஞ்சான் என்ன என்ன தப்பு போச்சு அவன் எனக்கு அன்னையிலே தெரியும் ஒரு கீர்த்தனால மூக்கு ஓடினான் இது ஒரு விஷயமா சொல்லுவான் சின்ன வயசுல எல்லாருக்கும் ஒழுங்கு தான் செய்யும் அவன் இப்ப நல்லா பாடுறான் அவனை பத்தி அசிங்க அச்சிங்கமா கமெண்ட் வச்சுக்காதா நடக்கூடிய விஷயம் அதாவது அவனை புகழ்ந்துட்டாக்கி அவர் பேச்சு போட்டிக்கு மறந்து தோற்று அவமானப்பட்டு அழுது துடிச்சு அப்புறம் தான் ஜெயிக்க முடியும் பறக்கிற போதே எல்லாம் பாண்டி சில்ட்ரன் ஸ்கூல் பறக்க முடியும் எட்டு அவமானம் ஒன்பது தோல்வி பதினஞ்சு கஷ்டம் அதுக்கு அப்புறமே வெற்றியை மிதிக்க முடியும் வாழ்க்கையில அதெல்லாம் லிஸ்ட் போட்டு எப்படி முன்னுக்கு வந்தான்னு தெரியாதா இந்த குணம் நமக்கு தப்பு நாம ஜெயிக்கிறதுக்கு வழிபாக்க கொச்சையா பேசிட்டு இது நம்ம ஜனங்களுடைய மென்டாலிட்டி எவன் ஜெயிச்சிட்டாலும் வளர்ந்துட்டாலும் மேலே வந்துட்டாலும் அவன் பழைய கதைய பேசிட்டு இருக்கா பெஞ்சில வர சைக்கிள்ல போனதே நான் பாத்துருக்க நீ அன்னைக்கும் பாத்துட்டு தெருவுல தான் நின்ன இன்னைக்கு பாத்துட்டு தெருவுல தான் நிக்கிறேன் சைக்கிள் போனா ஸ்கூட்டர்ல போன வாங்கினா பெஞ்சல போறேன் செருவுல வேடிக்கை வேடிக்கை பெஞ்ச் வாங்குவேன் ஆர்வம் ஒழி அடுத்த வசந்த போது பயசா எப்படி இருந்தா பேசிக்கு தெரியுது இப்ப துரிதம் சொல்றாரு மோசமான மனோநிலை அதுக்காட்சம் எப்படி சொல்றான் பாருங்க இளமையின் வளமைகள் அறியனும் சின்ன வயசுல எப்படி இருந்தா தெரியாத அப்புறம் இவனுக்கு என்னென்ன கொடுத்தாங்க சென்னிறத்தோல் கருந்தோல் அந்த திருவளர் கதலியின் தோல் உடனே வெந்நிற பொலித்தோல்கள் பல வேடங்களோடு அவற்றுடைய தோல் எப்படிப்பட்டது சான்வைகள் பொல் ஏலம் கருப்பூரம் நரும் இளவங்கம் பாக்குநல் ஜாதி வகை கோலம் பெருக்கொணந்தே அவர் கொட்டி நின்றார் கவனிங்க கொட்டி நின்றார் கரம் கட்டி நின்றார் எல்லாம் கொடுத்துட்டு பணிவா வேற நிக்கலாம் தருமன்ட சக்கரவர்த்தி இல்லையா அவனுக்கு கப்பங்க டிப்ட்டு தைரியமா நிக்கல கொடுத்துட்டேன்னு கையை கட்டிக்கிட்டு போதுங்களான்னு கேட்டுக்கிட்டு இதை என்னாலும் சகிக்க முடியல என்னாலும் சகிக்க முடியல ஆடுகள் கொணந்தார் ஆடுகள் சிலர் குணர்ந்தார் பலர் ஆயிரம் ஆயிரம் பசு கொணர்ந்தார் மாடுகள் பூட்டினவாய் பல வகைப்படு தானியம் சுமந்தனவாய் எத்தனை எத்தனை வண்டி ஈடுறு வண்டி கொண்டு எத்தனை பேர் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அதை எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதலுற்ற பாரதி ஒரு வார்த்தை போட்டான் பாருங்க இப்படி நினைச்சு நினைச்சு துரியோதனை ஏழையா போயிட்டான் இவன் ஏழை அச்சனாபுரத்து அரண்மனை சொந்தக்காரன் தங்கத்துல மேஜ தங்கத்துல தட்டு தங்கத்துல ஸ்பூனு சாப்பாடு போயிட்டான் வசதியா இருந்தான் பஞ்சம் அந்த படுக்க படுக்க அப்படி போட்ட தங்கத்து கட்டில் அவனுக்கு அவனுக்கு போட்டிருக்க நகை பல இருக்கும் துரியோகனுக்கு அவனை பார்த்து பாரதி சொல்றான் இப்படி எண்ணி எண்ணி ஏழை ஆயிட்டான் எப்படி ஏழை ஆக முடியும்னா ஒரு ஒரு உண்மை புரிஞ்சு போச்சா செல்வம் நமக்கு எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்ததல்ல நினைக்கிறோம் செல்வம் என்பது நிறைவு நார் சுமர குருபர சுவாமிகள் இருப்பான் அப்பவும் பத்து பிசா கிடைக்குமான இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் எல்லாம் வரும்போது சில விஐபி பாக்குறது ஒன்று இந்த சிங்கப்பூர்ல இருந்து வெளிநாடுகள்லாம் போயிட்டு பிளைட்ல இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் பிளைட்ல ஓப்பன் சொல்றேன்னு என்ன குடிக்கிற சமாச்சாரம் ஃப்ரீயா குடுப்பான் கொஞ்சம் சின்ன சின்ன பாட்டில் ஃப்ரீயா கொடுப்பான் நமக்கு அது அவசியமே கிடையாது நான் வாங்குறதே கிடையாது டிஃபன் கொண்டாந்து குடுத்தா சாப்பிடுவோம் முதிரிப்பா குடுப்பான் சாப்பிடுவோம் அது மாதிரி சில பேர் என்னன்னா சில பிரபலமான நடிகைகள் பிரபலமான நடிகர்கள் நான் இந்த தமிழ்நாட்டில பாத்த பெரிய மனுஷன் அந்த இலவசமா குடுக்கற பிச்சைக்காரமா இன்னும் டின்னு கூட ரெண்டு பாட்டில் கூட அப்புறம் நாம வாங்குறேன் நீங்க வாங்கி கொடுங்களேன் நீ கொஞ்சம் சொத்து இருக்கு அவங்க அந்த குடிக்கிற தின்னு வாங்கி வச்சு என்ன பண்ண போறேன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை கோடி இருந்தாலும் பிச்சக்கார புத்தி போல இது என்ன பணக்காரன் கோடீஸ்வர ஏழை எப்படி ஏழை ஆயிட்டான் எல்லா பணமும் இருக்குற தரிதிர புத்தி போன இதை கருத்து சில சமயத்தில் சாப்பிட முடியாம போயிடும் இல்லாம போயிடும் அது தப்பு கிடையாது முன்னேற கஷ்டம் புத்தி சின்ன உதாரணத்து தஞ்சாவூர்ல ஒரு பண்ணையாரு ஊஞ்சல் ஆடி பாக்க மறுத்து அப்புறம் எடுக்கிறாரு உள்ள ஒரு முப்பது வெத்தலை முப்பத்தஞ்சு இருக்கு ஒரு முப்பதுல இருந்து கருப்பா இருக்கும் இது கருப்பா இருக்கு இது காஞ்சி போற ஆப்ல இருக்கு ஒரு ஏழு எட்டு வித்தில எடுத்து வச்சிட்டு இதுல வாக்கி இருபத்தி மூணு எப்படி பாக்க இதெல்லாம் நல்லா இருக்கு சாயங்காலமா போடலாம் பெட்டிக்குள்ள வச்சுட்டு இதுல மேல பக்கத்த கிள்ளி கீழப்பக்கத்த கிள்ளு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கறெல்லாம் எடுத்து ஒரு எட்டு வித்திலேயே சேர்த்து வாய்க்குள்ள போட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி சாயங்காலம் எந்திரிச்சு இருபத்தி மூணு எடுத்தா அதுல ஒரு எட்டு அழுகி இருக்கு ராத்திரி ஒன்னே சொல்ற ஐயோ அழுகி இருக்கு ஐயயோ பழுத்து இருக்குது அப்படின்னு ஒரு ஆறு ஏழு விதல எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லா அப்புறமா போட்டுக்கலாம் வெட்டில மூடி வச்சுக்கிட்டு மறுபடியும் வெட்டி கிட்டி அழுக வெத்தலை அழுக வெத்தலை எல்லாத்தையும் வாயில போட்டுகிட்டே இருக்காரு இவர் என்னைக்காவது நல்ல விதத்துல போட முடியுமோ தினம் வாங்கி வைப்பான் அஞ்சு பழுத்து போயிடும் எட்டு பழுத்து போய்டும் பழுத்துல உட்காந்து திண்டுக்கிட்டே உட்காந்து இருக்கிறேன் நல்ல விதத்துல பெருசா உள்ள வச்சு மூடிட்டான் அப்ப என்ன ஆயி இவன் ஜென்மத்துக்கு அழுகிட்டுதான் போடுபறன் ஒரு வேடிக்க சொல்லட்டுமா என்ன இப்படியே இந்தாரு அழுக வெத்தலையாவே சென்று ஒரு எழுபது எழுபத்தி வயசு செத்துக்கிட்டான் செத்து போனதுக்கு அப்புறம் இவன் பல்லக்கல வச்சு கூட்டி போறான் சில ஜாதியில என்ன வழக்கம் வெத்தலை பாக்க வாயில வைப்பான் செட்டதுக்கு அப்புறம் அப்ப இந்த போய் என்ன பண்ண பக்கத்துல இருந்த நாலு நல்ல வெத்தலையா சுருட்டி அந்த வாயில வச்சு அனுப்பி சுருட்டான் பையன் சொன்னா அதை வைக்காதீங்க ஏன் அப்படின்னா எங்க அப்பா அழுக வெத்தல்தான் சாப்பிடுவாரு ஒழிய நல்ல இடத்துல சாப்பிட மாட்டாரு அப்படின்னு அழுக வெத்தலையா ஆறு சுருட்டி பணத்துல வாயில சுருவா அவனுக்கு என்ன போரா நல்ல விதத்தில் கிடைக்கும் சரி தர நாலு நல்ல விதத்துல போட்டுக்கலாமா இல்லையா இது வந்து ஒரு மன நோய் எப்படி நோயின் கேட்டா தரித்திரம் இல்ல வாழ்க்கையில செல்வம் இருக்கு பெண்களுக்கு இந்த குணம் ஆம்பளை மட்டும் பெண்களுக்கு இந்த குணம் உண்டு என்ன காஞ்சி போன காய்கறி வீணா போனது கருவேப்பில சத்து இல்லாமல் எல்லாத்தையும் அள்ளி யூஸ் பண்ணு இதெல்லாம் எடுத்து ஒரு நாள் நல்ல காய்கறி திங்கதே முடியாது என்ன கூத்து நல்ல சரி தூக்கி எரிஞ்சு சாப்பிட வேண்டாம நல்லா சாப்பிட வேண்டாமி திருப்பி சொல்றேன் இருக்கிற காலத்துல மனுஷன் சந்தோஷமா ராஜாமா வாழும் அழுக எல்லாத்தையும் முந்தா நாள் பழையது முன்னே தின்னு புதுசலுக்கு மறுபடியும் வச்சுக்கிட்டே இருந்தாஸ் வாழ தெரியவில்லை மக்களுக்கு வாழ தெரியும் ஒரு பெரிய கலை கற்றுக்கணும் எப்படி வாழணும் கற்றுக்கணும் வேறு தரிதிர புத்தி வேறு இப்ப துரிய தரித்திரம் இருக்குதா அரண்ம ராஜா ராஜாட்டி போயிட்டான் பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றான் சரி அவன் என்ன நினைக்கிறான் இந்த ஏழ்மையை போக்கணும் அப்படின்னா யாத்திரை போய் சொல்லி போக்குறது அவனுக்கு மாமன் யாரு சகுனி அவன்கிட்ட அந்த அந்த துக்கத்தை சொல்லி அழ அவனுக்குள்ள பொறாமம் பாரதி எழுதுறா பாருங்க நெஞ்சத்து உள்ளோர் பொறாம எனும் தீ நீள்வதால் உள்ளம் நெக்கு உருகி போய் பொறாமை அப்படியே நெருப்பு மாறி எரியுது அவனுக்குள்ளே மஞ்சள் ஆண்மை மரம் திண்மை வன்மை யாவும் மறந்தனாகி தன்னுடைய பெருமை குலப்பெருமை எல்லாம் மறந்து போச்சு அந்த பயலுக்கு பஞ்சயாம் ஒரு பெண்மகள் போலும் பாலர் போலும் பரிதவிப்பானாய் ஒரு ஏழை மாதிரி பைத்திய மாதிரி அலையலான் துரியோரன் என்ன பண்றேன்னு தெரியுது அப்ப ஒரு வார்த்தை சொன்னா யாது நேரம் எவ்வகையானும் யாது போயினும் வாழ்வை தீது செய்து மடித்துட இந்த இடத்துல பாரதி ஒரு அருமையான உண்மையை நமக்கு புலப்படுத்தினார் பாரதி என்ன சொல்றாரு முடிவு பண்ணிட்டான் துரியோதனை யாது நேரம் யாது போயினும் எனக்கு என்ன நஷ்டமானாலும் பரவாயில்ல என் கையை விட்டு எவ்வளவு போனாலும் பரவாயில்ல அவனை தெருவுல நிறுத்தணும் மடித்துட எண்ணி பாருங்க இந்த அட்வொகேட் கிட்ட சில பேர் பேசும் போதே சொல்லுவான் சார் நான் நல்லா இருக்கோ இங்கேயோ அவன் தெருவில் வந்து நின்று எவ்வளவு செலவானாலும் கேஸ் நடத்துங்க வீட்டை வித்தாவது நான் கேஸ் நடத்துற அவன் தெருவில் வந்து நிக்கணும் அவன் வீட்டை வித்துருவான் அட்வொகேட் வீட்டை வாங்கிடுவான் இருப்பான் பேசி அண்ணன் தம்பியோ சொத்து தகரா பத்தடி வேடமாடா எடுத்துக்கறா முடிஞ்சு போச்சு குடுத்தா முடிஞ்சு போச்சு இது அட்வொகேட்டுக்கு அவ்வளவு பேரு ஊட்ட கொடுக்கறதுக்கு என்ன சங்க என்ன வயசுகார அவன் ஒரு வார்த்தை சொல்வான் அவனை கொண்டு ஜெயிலுக்கு போனாலும் போவேன் சரியான வார்த்தையா அவன் கொண்டு ஜெயிலுக்கு போனாலும் கவலை இல்லை அவன் தொன்று தொட்டு மனித குலம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒண்ணுதான் என்ன ஒரே மாதிரியான மன வருத்தங்களை தான் மனித குலம் சந்திச்சுக்கிட்டே இருக்கு இப்ப நாங்க என்னத்துக்கு பாரத கதை சொல்றேன் துரியோதனை பத்தி தெரிஞ்ச என்ன போகுது தருமனை பத்தி தெரிஞ்ச என்ன போது தருமர் ஆட்சி நடத்தினா என்ன நடக்காது நம்ம மனசுல என்ன மாதிரியான குறைபாடு இருக்கு ஒப்பிட்டு வாய்ப்பு தான் நீங்க அப்பா ஒரு கதை சொல்ற நீங்க கேட்டு கண்டிப்பா அந்த கதை தெரியும் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பைய தவம் பண்றதுக்கா கொழந்தைங்க தவம் பண்ணா உட்கார்ந்து தவிட்டு இருந்தா கொள்ளங்கர வன் தவம் பண்ண போறத பார்த்த உடனே எதிர்க்கிட்டே சாமியின் கொஞ்சம் கொஞ்சம் எதுக்குனர் அவனே தான் வரம் கொடுத்துட்டு அவனுக்கு அடுத்த நாள்ல உட்காந்து அவனு தான் போறேன் முதல்ல உனக்கு என்ன வேணுமோ கேளு அவங்கிட்ட போய் கேளு அவன் என்ன கேக்கறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்புறமா நான் என்னோட விஷயத்த முடிவு பண்றேன் கடவுள் சொன்னார் நான் என்ன கொரியர் சர்வீஸ் நடத்தினு நீ கொடுக்கற மெசேஜ் கொண்டு போய் அவங்க அப்புறம் அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு வேலை இல்லையா கடவுள்ட எது வேணும்னா மரியாதையா இப்பவே கேளு அப்புறம் இன்னொருத்தட வரமாட்டேன் உனக்கு என்ன வேணுமோ கேடு கேட்டு கொடுத்துட்டு அந்த போறேன் அவங்ககிட்ட போற அவன்கிட்ட வரமாட்டேன் அவங்க என்ன கேட்டான் உனக்கு என்னடா உனக்கு வேண்டிய அவன் என்ன கேட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்டா என்ன ஒரு கண்ண இவன் தவமும் அவன் தவமும் இன்னைக்கு உலகம் முழுக்க இதான் நடக்குதுங்க அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு தன்னை அழிச்சுக்கிறான் தன்னை அழிச்சுட்ட உடனே அவனை அழிச்சுக்கிறான் ஏங்க அமெரிக்கா ட்வின் டவர்ஸ்ல போய் பின்னாடி நாட்கள் மோதினாங்களே அந்த ரெண்டு கட்டத்தை இடிச்சதுனால இவளுக்கு என்ன வந்துருச்சு அந்த ரெண்டு கட்டத்தை இடிச்சதுனால இன்னைக்கு ஆப்கானிஸ்தானே மண்ணோட மண்ணா போச்சு என்ன நடந்ததுன்னா இவன் அவன் அழிச்சு அவன் அவன் அழிச்சு இவன் பதிலுக்கு அழிச்சு எல்லா ஜனங்களும் தெருவில்லை நின்று இவ்வளவு சாவு வேணும் அந்த உலகத்துக்குள்ள என்னத்தை சாதிச்சாங்க யார் யாரும் எந்தெந்த நாட்டுக்காரனும் அதை இடிச்சு நான் வேணாலும் அழிக்கலாம் யாரு வேணுனாலும் யார வேணாலும் அழிக்கலாம் கஷ்டமே கிடையாது ஆனா யாராலும் யாரையும் உருவாக்கவே முடியாது எதுங்க பெரிய விஷயம் அழிக்கணும் பெருமையா மாறு கட்டுறோம் ஒரு இது கஷ்டம் உலக மக்கள் பல பேருக்கு தெரியலையே கஷ்டம் உதவி பண்றது கஷ்டம் வளர்க்கறது கஷ்டம் ஒரு குழந்தை வயத்துல வந்தா பத்து மாசம் இருந்து ஆளாகி வெளியில வந்து அப்புறம் வாழ்றது எவ்வளவு கஷ்டப்படுது அழிக்கிறது கஷ்டமா ஒரு மாதிரி படம் சத்து போச்சு ஆனா அழிக்கிறவன் உலகத்துல ஹீரோவா போயிட்டா அழிக்கிறவன் உருவாக்குறவர்கள் தான் கதாநாயகர்கள் அழிக்கிறவர்கள் ஒருபோதும் பெரியவர்கள் அல்ல நீங்க நம்பணும் நம்ம அழிக்கிறவன் எல்லாம் தோல்மையில தூக்கி வச்சு தலைவனா காட்டுறோம் கிடையவே கிடையாது அழிக்கிறவர்கள் என்றைக்கும் பெரியவர்கள் அல்ல ஆக்குகிறவர்கள் என்றைக்கும் பெரியவர்கள் பகவான் புத்தர் காட்டு வழியா போற போது ஒருத்தன் சொன்னா அந்த வழியா போகாதீங்க ஏன்டான் அங்க அங்குமான்னு ஒரு குலகாரப்பாவி இருந்தான் அந்த காட்டுல அவன் யாரு பண்ணான்னு கொண்டு போடுவான் அந்த வழியா போகாதீங்க அப்படின்னா அப்ப புத்தர் சொன்னார் அப்ப கண்டிப்பா அங்கதான் போவேன் காட்டு வழியா போனார் அந்த அங்குல்மா கத்தியோட வந்தான் ஒரு பயம் ஆமாட்டா எப்படா வந்து உதவி ஒரே ஒரு உதவி முடியாது என்ன வேணும் ஒரு இலையை பறிச்சு கொடுங்க பயிறியமா புடிச்சிருக்கு அந்த ஒட்ட வைக்க முடியாது அதே தான் சொல்றேன் யாரு வேணாலும் அதுல இருந்து அழிச்சுடலாம் பொருத்த முடியாது வாழ்க்கை கொடுக்க முடியாது யாரு வேணாலும் ஒரு வாழ்க்கையை எடுத்துடலாம் திரும்பி வாழ்க்கையை கொடுக்க முடியாது ஒரு நாள வாழ்க்கை கொடுக்க முடியல இல்ல அப்புறம் ஏன் வாழ்க்கையை எடுக்கறேன் நீ வாழ்க்கையை எடுத்துடலாம் ஆனா எனக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுமா அப்பதான் அங்குள்மாள் யோசிச்சா நான் எவ்வளவு வருஷம் ஒரு மிருகமா இருந்துருக்கேன் அவன் சேர்ந்து புத்த மதத்துல சேர்ந்து புத்தருடைய பாலோயரா மாறலாம் இது வரலாம் அவர்களை கொண்டாடுகிற மனோபாவத்தை மக்கள் விடன் ஊரில் மன்னன் எவ்வளவு கூத்து பாருங்க என்னென்ன சமூகத்தை தப்பு பண்றோம் ஹீரோவா டைட்டில் கொடுக்கிற இவன் சொல்றான் கடைசியா துரியோதனை என்ன போனாலும் பரவாயில்ல யாது போயினும் அந்த பாண்டவர்களுக்கு சேர்ந்தான் சகுஞ்சி மாமே அவன் அந்த வீட்டோடு இருக்கான் மாம பழைய பழமொழி ஒன்னு சொல்வான் கோச்சுக்கா நீங்க என்னன்னா ஒரு குடும்பம் உருப்பிடாம போனும்னா மாமனை கொண்டாந்து இன்னும் உருப்பிடாம போனோம்னா என்னன்னா பச்சானிய கொண்டாந்து விட்டு கம்ப்ளீட்டா உருப்பிடாம போடணும் இதெல்லாம் ஒரு தேர் இருக்கு நான் இங்க மனம் பல பேருக்கு காயப்படும் நம் சாதியில் புகழ் ஓங்கி நின்றார் இத்தருமனை போல் மாமனே கேள்வி கேட்டாருங்க எதனை உலகில் மறப்பினும் யானை நீ மாமனே இவர் யாகத்தை எந்த மறந்துனர் என்பது எதுகாண் மா இது மாதிரி ஒரு காட்சி உலகத்துல எங்கேயாவது பாப்பிட முடியுமா கண்ணனுக்கு முதல் உபசாரங்கள் காட்டினார் என்று கண்ணில்லாத நாட்டுவாள் கண்ண பெருமானுக்கு போய் முதல் மரியாதை புத்தி கேட்டு அப்பா அவங்க போய் சொல்லு தந்தைக்கு இந்த வார்த்தையை சொல்லு உங்க ஏழையார் போயிட்டான் கையில காசு இல்லாம உட்காந்து அந்த வார்த்தையை போய் சொல்லு இங்கே இன்னொரு விஷயம் சொல்லணும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன அப்படின்னு பெரியவங்க ஆராய்ஞ்சு நாலு முடிவு சொல்றாங்க அறம் பொருள் இன்பம் வீடு இதுக்கு மேல கிடையாது தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு அறம் பொருள் இன்பம் வீடு திருக்குறள் எப்படி இருக்கு அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் வீடுங்கிற மோட்சத்தை திருவள்ளுவர் எழுதல ஏண்டா எழுதலாம் அடைஞ்சிடுவான் அவசியமே கிடையாது கடைபிடிக்கிற போது கம்பேர் பண்ணியே தீரணும் அவரோட தர்மத்தோட நான் தர்மமா இருக்கிறனா அவர மாதிரி நான் அதர்மமா இருக்கிறேன்னா கம்பேர் பண்ணாம நீங்க ஒரு முடிவுக்கு போற முடியுமா முடியாது நான் நேற்றுக்கு சொன்னேன் பிள்ளைங்களை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு ஆனா சில சமயத்துல கம்பேர் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும் அறம் பொருள் இன்பம் அறம் தர்மம் தர்மத்துல யாரோட கம்பேர் பண்ணணும் நம்மள நம்ம கம்பேர் பண்ணிக்கிறாங்க பகவான் ராமகிருஷ்ணர் காஞ்சிபுரத்துல நூறாண்டு ஒரு சங்கராச்சாரியார் வாழ்ந்தாரு அவரு ரமண மகிழ்ச்சி சேஷாத்ரி சுவாமிகள் அது மாதிரி பெரிய பெரிய மகான்களோட கம்பேர் பண்ணிட்டு அவங்கெல்லாம் எவ்வளவு ஞானியா இருந்தாங்க அறத்தில் உயர்ந்த மகாத்மா காந்தி பகவான் ராமகிருஷ்ணர் ரமணர் அவங்களோட கம்பேர் பண்ணணும் கோச்சுக்காதீங்க நம் வாழ் யாராவது தர்மத்துல உயர்ந்தவங்களோட கம்பேர் பண்றாங்களா குடிக்கிற ஒப்பட வேண்டும் மேம்பட்டவரோடு ஒப்பிடவர் இல்லீங்களா இப்ப அடுத்த விஷயம் சொல்றேன் அரசு உன்னை விட மேலானவரோட ஒப்பிட வேணும்னா பொருளாதார விஷயத்துல பணத்தில யாரோட ஒப்பிடணும் இப்ப ஆக்சுவல் நம்ம யாரோட ஒப்பிடணும்னா நம்மளை விட கீழானவனோட ஒப்பிட்டுக்கணும் என்னன்னா அவனுக்கு கூடி இருக்க ஊடே இல்ல நம்ம ஊட ஒழுகுனா என்ன ஊடாத ஒன்னு இருக்கப்பா அவனுக்கு ஊடே இல்ல எத்தனை பேர் பிளாட்பார் இருக்கிறான் எங்க சட்டை கொஞ்சம் ஷைனிங்கா இல்லையா இப்ப ஷைனிங்கா இருந்தா இல்லாம சட்டையே இல்லாம குழுல எவ்வளவு பேர் கஷ்டப்படுற நமக்கு சட்டையானது ஒண்ணு இருக்குது இல்ல அப்படி தாழ்ந்தவனோட ஒப்பிட்டுக்கணும் நம்மளால யாரோட ஒப்பிடறான் அவர் பிளைட்ல போறாரு அப்புறம் நடந்து போனோம் பொருள் விஷயத்துல விஷயத்துல உயர்ந்தவனோட பொருள் விஷயத்துல மேலான ஆளை புடிச்சுக்கிட்டு அவனோட கம்பேர் பண்ணா ஏ அப்படிங்கிறான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லிடுறேன் அற விஷயத்தில் நம்மை விட மேலானவரோடு ஒப்பிட வேண்டும் பொருள் விஷயத்தில் நம்மை விட கீழானவரோடு ஒப்பிட வேண்டும் மூணாவது நான் மேடையில சொல்ல முடியாது காமம் அதுல யாரோட கம்பேர் பண்ணலாம் சமமானவரோடு ஒப்பிடவாள் என்ன சமமானவரோடு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்க ஒரு முப்பது வயசுக்காரன் இன்னொரு முப்பது வயசுக்காரனோட கம்பேர் பண்ணிக்கணும் அறுபது வயசுக்காரன் இன்னொரு அறுபது வயசோட கம்பேர் பண்ணிக்கணும் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு முப்பது வயசு பயனோட கம்பேர் பண்ணிட்டு அவன் ஜாலியா இருக்கான் அது மாதிரி நான் ஏன் இருக்கூடாதுன்னா நீ நாசமா போடுவே ஒரு வயசுக்கு தகுந்த விவேகம் வேண்டாம் முப்பது வயசு போய் அப்படித்தான் கதை முடிஞ்சு போயிடும் அப்போ எந்தெந்த விஷயத்துல யாரோட ஒப்பிட விஷயத்தில் நம்மை விட மேலானவரோடு ஒப்பிட வேண்டும் பொருள் விஷயத்தில் நம்மை விட கீழானவரோடு ஒப்பிட வேண்டும் இன்ப விஷயத்தில் சமமானவரோடு ஒப்பிட வேண்டும் அப்படி ஒப்பிட்டால் வாழ்க்கை சரியாக இருக்கும் துரியோதனன் பொருள் விஷயத்தில் தன்னை விட மேம்பட்டவனோடு ஒப்பிட்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த அளவில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம் நாளை சந்திப்போம் என்னுடைய ஒளி நாடாக்கள் இனிமேல் கோயிலேயே காலையிலேயே நீங்க எப்போ வந்தாலும் கோயிலே இந்த ஒளிநாடாக்கள் விற்பனைக்கு கிடைக்கும் இந்த கேசட் நான் இளைஞர்களுக்காகத்தான் ரொம்ப பேசியிருக்கிறேன் அவர்கள் மனதில் தன்னம்பிக்கை சுயமுன்னேற்றம் நாட்டை சீரமைத்தல் தன்னை சீரமைத்தல் தான் முன்னுக்கு வருதல் இது மாதிரியான கருத்துக்களாகத்தான் பேசியிருக்கிறேன் அதை கேட்டு உங்கள் வாழ்வை செப்பனிட்டு நாட்டை வளப்படுத்த வேண்டும்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 ஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரி ரம ஹரி ரம ரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி